வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் சில சான்றோர்கள் தம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் தவறாமல் இருக்க வேண்டும் என்பதை ஒரு குறிக்கோளாக வைத்திருப்பார்கள் அவ்வாறு வைத்திருப்பவர்கள் மிக எளிய மனிதராக இருந்தாலும் புகழ்பெற்ற மனிதர்களாக சிற்காலங்களில் அறியப்பட்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியா முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது சென்னையில் ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு மிக முக்கியமான கட்சியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அவரும் மக்களை நம்பி தேர்தலில் போட்டியிடுகிறார் ஆனால் பணம் தன்னுடைய பலத்தை காட்ட தொடங்கியிருந்த காலகட்டம் ஐந்த தலைவருக்காக நிறைய நிறுவனங்கள் நிறைய பணக்காரர்கள் பணம் செலவு செய்ய தயாராக இருந்தார்கள் ஆனால் தமக்காக ஒரு அதிக பணத்தை செலவிடக்கூடாது தமக்கு வாக்களிப்பதற்காக பிறருக்கு பணம் வழங்கக்கூடாது என கண்டிப்புடன் உத்தரவிட்டு விட்டார் அவரின் சார்பாக யாருக்கும் பணம் வழங்கப்படவில்லை அந்த தேர்தலில் தோல்வி அடைந்துவிட்டார் தோல்வி அடைந்த பொழுது நான் இந்த தோல்விக்காக வருத்தப்படவில்லை ஏனென்றால் பணம் கொடுத்து நான் வெற்றி அது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானமாக கருதுகிறேன் என்று பேட்டியளித்தார் இத்தகைய தலைவர்களை நாம் இனிமேலும் காண முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஏனென்றால் தனக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருந்தும் அது பணத்தினால் வேண்டாம் என ஒதுக்கி தள்ளக்கூடிய தலைவர்களை ஆங்காங்கே தான் பார்க்க முடியும் அவ்வாறு அந்த வெற்றியை அவர் தவிர்த்ததன் காரணமாக எந்த பதவிக்காக போட்டியிட்டாரோ அதே பதவி அவரை தேடி வந்தது இன்னும் சொல்ல போனால் அவரின் மதிப்பும் பல உயர்ந்தது இதுதான் சான்றோருக்கு அழகு ஒழுக்கம் தவறி நடந்து கொள்வது தமக்கு இழுக்கு என தன்னுடைய மனதால் நினைத்து ஒரு தலைவர் அல்லது ஒரு சான்றோர் கருதினால் நிச்சயமாக ஒழுதும் கூறும்பொழுது சான்றோர்கள் மன உறுதியோடு ஒழுக்கம் தவறக்கூடாது என வாழ்வார்கள் என்றால் ஒழுக்கம் தவறினால் அது தமக்கு வரக்கூடிய இழுக்கு என கருதுவார்கள் என்று கூறுகிறார் அவையால் எந்த சூழலிலும் நம்முடைய ஒழுக்கத்தில் இருந்து நாம் தவற நினைக்கவே கூடாது இவ்வாறு ஒழுக்கம் தவறும் பொழுது அது நமக்கு அவமானம் என்று கருதினால் ஒழுக்கம் தவறி ஒரு நடந்து கொள்ள மாட்டோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை குரல் எண் நூத்தி ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏகம் படுவா மீண்டும் குரல் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி